திருமுகம் பத்து நிர்பந்த ஏற்பாடு முப்பது பன்னிரண்டு ஆயிரத்து சிவமயம் நற்குணங்கள் எல்லாவற்றிற்கும் இடனாகிய நன்மணக் கருவியோடு எனது இதயத்து இடைவிடாது இருக்கின்ற சிரஞ்சீவி இரத்தின முதலியார் அவர்களுக்கு சிவானு கிரகத்தால் சிவஞானமும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக நாலது வரையில் இவ்விடத்தில் யானும் நாயக்கர் அவர்களும் ஷேமம் தமது சுபசரித்திரங்களை கேட்க ஆசை உள்ளவனாக இருக்கிறேன் எனக்கும் நாயக்கர் அவர்களுக்கும் தபால் மார்க்கமாக தாம் அனுப்பிய கடிதங்கள் வந்து சேர்ந்து சங்கதிகளை தெரிந்து கொண்டேன் நான் சென்னப்பட்டனம் விட்டு இவ்விடம் வந்த நாள் தொடங்கி நாலது வரையில் பாடிய பாடல்கள் பல அவைகளை முழுவதும் எழுதி வைக்க வேண்டும் என்கின்ற லட்சியம் எனக்கு இல்லாமையால் அப்படி அப்படி சிதறி கிடக்கின்றன ஆயினும் அவைகளை சேர்ப்பிக்க சுமார் இரண்டு மாதம் பிடிக்கும் அதலால் நான் பங்குனி மாதம் அவசியம் வருகிறேன் வரும்போது கொண்டு வருகிறேன் இது உண்மை எவ்விதமாவது இரண்டு மாதத்திற்குள் தமது இடத்தில் இருக்க செய்கிறேன் குமாரசாமி பிள்ளை சண்முகப்பிள்ளை ரெட்டியார் இவாள் இடங்களில் தற்காலம் இருக்கின்ற பாடல்கள் சுமார் இருபதுக்கு உட்பட்டதாகவே இருக்கும் வெளிப்பட்ட பாடல்கள் பல பல ஆகலால் மன்னிக்க வேண்டும் அன்புள்ள என் கண்மணி போன்றதாம் இனி இதன் அடியில் எழுதுகின்ற வண்ணம் செய்ய பிரார்த்திக்கிறேன் அதாவது இந்த பாடல்கள் பங்கியில் அனுப்பி என்னிடம் சேர்கின்ற பரியந்தம் நான் ஒருவேளை போஷணம்தான் செய்வேன் என்று எழுதியதை பார்த்த பின்பு நான் சாப்பிடுகிற சாதம் உடம்பில் பொருந்தவில்லை பட்டினி கிடந்தவனைப் போல இருக்கிறேன் அதலால் என்னை நிம்மதியுள்ளவனாக்க எண்ணங்கொண்டு ஒருவேளை போஷணங்கொள்ளுகிற நிபந்தனை நீக்கி உடனே தபாலில் எனக்கு தெரிவித்தால் அல்லது நான் சலிப்பை தவிரேன் ஒருவேளை போஷணம் உள்ளவனாகவே இருப்பேன் இது சத்தியம் என்மேல் ஆனை தாம் மேற்குறித்த நிர்பந்த ஏற்பாட்டை தவிர்த்து உடனே எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் இரண்டு மாதத்திற்கு பின்பு பாடல்கள் அவசியம் சேரும் சிதம்பரம் ராமலிங்கம் மார்கழி பதினெட்டு இஃது சன்னப்பட்டினம் பெத்துநாயக்கன் பேட்டை ஏழு கிணத்துக்கு அடுத்த வீராசாமி பிள்ளை தெருவில் கலெக்டர் கச்சேரி சுப்பராய பிள்ளையவர்கள் வீட்டிற்கு எதிர்வீட்டில் இரத்தின முதலியார்க்கு